வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இன்றைக்கு உலகம் பல ஆய்வுகள் நடைபெற்றிருக்கு தொழில்நுட்பம் சார்பாகவும் வானியல் சார்பாகவும் இன்னும் பல துறைகள்ல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதுல முக்கியமான ஆய்வுகள் எதுன்னு கேட்டா எந்த நாட்டினுடைய நாகரிகம் மிக பழமையானது அப்படிங்கிறத தொடர்ந்து ஆய்வு செஞ்சிட்டே வராங்க சிந்து சமவெளி நாகரீகம் நெசபடோமியா போன்ற பல நாகரீகங்கள் இருந்தாலும் கூட திராவிட நாகரீகம் எல்லாவற்றிற்கும் பழையதாக இருக்கக்கூடும் என்று சில ஆய்வாளர்கள் சொல்வதுண்டு அத்தகைய பழைய நாகரீகத்திலிருந்து தோன்றியவர்கள் தமிழர்கள் இந்த தமிழர்கள்ட்ட இரண்டு பழக்கம் மிகச்சிறந்த பழக்கமாக இருந்தது ஒன்று தானம் மற்றொன்று தவம் தானம் அது தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே நினைச்சு மக்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த திண்ணை எதற்காக வைத்தாங்க தெரியுமா யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டுமே என்பதற்காக திண்ணை வைத்து வீடு கட்டியதாக சிலர் சொல்வதுண்டு அதே பல ஞானிகள் இந்த தமிழ்நாட்டில இருந்து உருவாக இருக்கிறார்கள் இறைவனை சென்றடையும் நோக்கத்தில் தவம் இருந்து தன்னை வருத்தி தவம் இருந்து இறைவனை கண்டும் இருக்கிறார்கள் அத்தகைய மிகச்சிறந்த ஞானிகள் வாழ்ந்தது இந்த தமிழ்நாட்டில் அதே தானத்திற்கு உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் படித்திருப்போம் முல்லைக்கு தேர் கொடுத்தது உள்ளிட்ட பல செய்திகள் நமக்கு இலக்கிய பூர்வமாக சொல்லப்படுகிறது இத்தகைய தானமும் தவமும் மிக உயர்ந்த குணம் ஆனாலும் கூட சில காலகட்டத்திலே அது இந்த உலகத்திலே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள்ல நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் மிக முக்கியமானவர் அவர் இதை பற்றி கூறும் தமக்கென செய்யும் தவமும் அதாவது தம்முடைய உயர்வுக்காக செய்யக்கூடிய தவம் அதே மாதிரி பிறர் நலனுக்காக பிறருக்காக செய்யக்கூடிய தானமும் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இல்லாமல் போகும் எப்பொழுது இல்லாமல் போகும் அப்படின்னா வானம் வழங்காமல் இருக்கும் பொழுது மழை ஆகப்பட்டது பொழியாமல் இருக்கும் பொழுது அல்லது வானம் நமக்கு தானமாக மழையை வழங்காது இருக்கும் பொழுது தமக்கென செய்யப்படும் தவமும் பிறருக்காக செய்யக்கூடிய தானமும் இந்த உலகத்திலே இல்லாமல் கூட போகிவிடும் என்று மிக அழகாக எடுத்திருக்கிறார் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு குரல் எண் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதனின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி